நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள்ல மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது சேனைக்கிழங்கு டீப் தேவையான பொருட்கள் சேனைக்கிழங்கு கால் கிலோ மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப புளி பெரிய நெல்லிக்காய் அளவு கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு தேங்கெண்ணா இருந்தா நல்லா இருக்கும் செய்முறை முதல்ல நம்ம சேனக்கிழங்கு நல்லா கிளீன் பண்ணிட்டு பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுல்ல அந்த பாத்திரத்திலேயே புளி கரைச்சி ஊத்திடலாம் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்துட்டு டப்பாத்த வச்சிட்டு அந்த பாத்திரத்தை வச்சு இந்த சேனக்கிழங்க வேக வச்சிருவோம் சேனக்கிழங்குல ஏன் புளி கரைச்சி ஊற்றுறோம்னா அது வந்து அரிப்பு நமக்கு இல்லாமல் இருக்கும் சிலருக்கு வந்து சேனக்கிழங்கு சாப்பிட்டா உடம்பெல்லாம் அரிக்குதுன்னு வாங்க நாக்கு இல்லையா அந்த அரிப்பு இல்லாமல் இருக்கும் இது ஒரு டிப்ஸ் புளி கரைச்சி ஊற்றுனோன்னா நமக்கு அரி அரிப்பு ஏற்படாது இந்த காய் வேகட்டோன்னு டவ் ஆஃப் பண்ணிடலாம் டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியை இறுத்துருவோம் இருந்துட்டு சேனக்கிழங்க முட்டை எடுத்துக்கலாம் சேனக்கிழங்கு வந்து எந்த வகையெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து தொண்டை கட்டு இருந்தா போயிடும் இப்போ நம்ம ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் ஸ்டவ் பத்த வச்சிட்டு வானல் வச்சிருவோம் வானல் வச்சுட்டு வானல் காய்ஞ்சதும் கொஞ்சமா ஊத்திக்கலாம் கொஞ்சமா ஊத்திட்டு நம்ம தேங்கண்ணு சொல்றேன் உங்க வீட்டுல எந்த எண்ணெய் இருக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் நீங்க தேங்கண்ண ஊத்திட்டு நம்ம எண்ணெய் காய்ஞ்சதும் தண்ணி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அந்த சேனக்கிழங்கு எடுத்து அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிப்போம் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சொல்லிருக்கேன் நம்ம எவ்வளவு நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடவோ குறைச்சோ நீங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி டீப்ரோஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரா போக நல்லா கழுந்து விட்டுட்டு நம்ம கருவேப்பிலையே நல்லா கிள்ளி போட்டுடும் எப்பவுமே கருவேப்பில கிள்ளி போட்டாதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா ஒரு டிராப் தேங்காய் விட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுக்கிழங்கு டீப் இது வந்து சேனைக்கிழங்கு வந்து கருணை கிழங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து பெண்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியது யூட்ரஸ் ப்ராப்ளம் இல்லாம பாதுகாக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களையும் மீண்டும் சந்திப்போம்